சந்தேகம் தெளிதல் படலம் அரிசி விருத்தம் குழி பறித்து மெல்ல நாட்டிய நெடிய கம்பம் உரை பிக்கும் உபாயம் போல பரமஜி சொருபம் தன்னில் பற்றிய மனோபிருத்தி திறநிலை பெற சந்தேகம் தெளிதலை மொழிகின்றேனே நற்கருத்துடையோனாகி ஞானவனாகி நின்றோன் மர்க்கட நியாயம் போல மகாபூத விகாரந்தொட்டு நிற்குண விதேக முக்தி நிலபரி அந்த சொன்ன சத்குருவினை விடாமல் சந்ததம் அனுசரித்தான் சந்ததம் புருடன் தன்னை சாயை போல் விடாமலன்பாம் மைந்தனை நோக்கிச் சாச்சி மாத்திரமாய் நின்றாயோ சிந்தையில் லையம் எல்லாம் தீர்ந்தவோ தெளிவினுள்ளே அந்தரங்கலந்ததுண்டோ அனுபவம் முறை மாசான் இருபதம் வணங்கிய மோக தமத்தெழுகள் உனதருள் உதயவெற்பில் உபதேசவருக்கன் தோன்றி மனவிழி தெரிய ஞான வான்கதிர் பறந்தாலுண்டோ மந்திரமூர்த்தி தன்னால் மாற்றிய பெய் போனாலும் ம் எதி கட்டி இனிவரா செய்வார் போல் முந்தியுண்ணுபதேசத்தால் மோகம் போனாலும் ஐயா புந்தி நின்றுக்க இன்னம் புகலம் விண்ணப்பம் உண்டே ஆகம அரி என்றும் வாக்கு கெட்டாது ஏகமாம் பிரம்மம் என்றும் இதயத்தால் உணர்வாய் என்றும் சோகமாம் மனத்திற்கு ஜோதி என்றும் சொன்னீர் மோகமாம் இரண்டு சங்கை முளைத்தன பருத்தீடேரே